இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா மொரிசியசு என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயன் அடையும் பருவமே தை மாதம் ஆகும் அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சருக்கரை பால் நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோராக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும் நீர்வளம் கொண்ட இடங்களில் மூன்று வேளாண்மை நடக்கும் நீர் வளமில்லா இடங்களில் மழை நீர் தேக்கத்தால் ஒரு வேளாண்மைதான் விளைக்க முடியும் ஆகவே மார்கழி சிலை தை சுரவை மாத அறுவடையே நாடெங்கும் நிகழும் அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு நம்முடைய கொடிவழி காய்கறிகள் குறிப்பாக அவரை புடலை கத்திரி வாழை சர்க்கரை வள்ளி கருணை கிழங்கு போன்றவையே படையலாக வைக்கப்படும் சென்னெட் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் மரபு பொங்கு என்ற சொல் கொதித்தல் மிகுதல் சமைத்தல் செழித்தல் என பொருள்படும் பொங்குவதால் பொங்கல் பொங்கல் விழாவை தமிழர் என்னும் இனக்குழு தொடர்பான விழா என்று தெளிவாக உணர முடியும் இந்த விழாவின் நடைமுறையை பார்த்தால் மெய்யட் சமயங்கள் தமிழகத்தில் நிலை கொள்ளுவதற்கு முன்னாலிருந்தே இனக்குழு வழிபாடுகள் நிலவிய போதே இந்த விழா கொண்டாடுவது தொடங்கியிருக்க முடியும் என்பதையும் புரிந்து இயலும் பொங்கல் விழாவை தமிழர் தேசிய விழாவாக பலர் கருதுகின்றனர் பொங்கலை தமிழர்கள் சமயங்களை கடந்து கொண்டாடும் வழக்கமும் உள்ளது கிறிஸ்துவர்கள் தங்கள் தேவாலயங்களில் கரும்புடன் பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றனர் தமிழ் முஸ்லீம்களில் பல குடும்பங்களில் பொங்கலன்று சர்க்கரை பொங்கலுடன் பதினாறு வகை காய்கறிகளை சமைத்து சிறப்பு விருந்தாக குடும்பத்தினருடன் உண்பதும் பொங்கல் நாளன்று வீட்டில் அசைவ உணவுகளை தவிர்க்கும் வழக்கமும் உள்ளது பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படுகிறது உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா உழவர்கள் மழையின் உதவியால் அடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு சில நாள்களுக்கு முன்னரே தயாராகுதல் தொடங்கும் பொங்கலுக்கு தேவையான பொருள்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வர் தமிழ் இழம் தமிழ்நாடு போன்ற இடங்களில் புதுப்பானைகளை பலர் வாங்குவர் பொங்கல் விழா நான்கு நாள் கொண்டாட்டம் ஆகும் போகி பண்டிகை என்பது பழையன கழித்தல் என்பதாக அடையாளம் கொண்டு வேளாண்மையை மேற்கொண்டவர்களால் கொண்டாடப்படும் விழாவாகும் போகி பண்டிகை என்பது மார்கழி மாதம் முடிந்து கை மாதம் ஆரம்பிக்கும் நேரம் வருகிறது பழையன கழிந்து புதியது புகும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது பழையதாகி தேவையில்லாமல் ஆகிவிட்ட பொருட்களை இந்நாளில் எரித்து விடுகிறோம் ஒரு பண்டிகையாக கொண்டாட்டமாக இதை செய்கிறோம் பொங்கல் பண்டிகை நான்கு நாள் பண்டிகையாகும் மார்கழி கடைசி நாளன்று போகி கொண்டாடப்படுகிறது அந்நாளில் பழையன கழித்து புதியன புகுத்தல் வழக்கம் ஆயர்கள் இந்திர விழாவை முடித்து சூரிய வழிபாடை தொடர்ந்தனர் அக்காலத்தில் போகியன்று சில கிராமங்களில் உப்பாரி வைக்கும் பழக்கம் இருந்தது அப்போது அழுவது எதனால் என்பதனை ஆராய்ந்த வரலாற்று அறிஞர்கள் அந்நாளை புத்தர் இறந்த தினமென்று கண்டறிந்துள்ளனர் தை மாதம் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும் பொங்கலிட்ட பிறகு எச்சில் தண்ணீர் தெளித்தல் என்றொரு மரபு மதுரை மாவட்டத்தில் உண்டு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பட்டி பெருக பால் பானை நோவும் பிணியும் தெருவோடு போக என்று கூறி பொங்கல் உண்ட எச்சில் தண்ணீரை தொழுவத்தில் தெளிப்பர் இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர் இது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காம் நாள் இடம்பெறும் இது பொதுவாக இந்தியாவிலேயே கொண்டாடப்படுகிறது வட சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் உண்டு இந்தியாவின் வட மாநிலங்களில் இது மகர சங்கராந்தி எனவும் சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது மகரம் என்றால் சூரியன் என்று பொருள் பகலவன் பரிதி தனுர் ராசியில் இருந்து மகர ராசியின் நுழைவதன் மூலம் உத்தரயாணத்தில் பகலவன் பரிதி சஞ்சரிக்கும் காலம் துவங்குகிறது எனவேதான் இதை மகர சங்கராந்தி என அழைக்கின்றனர் மணிப்பூர் மாநிலத்தில் குடியிருக்கும் தமிழ் மக்கள் தங்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று வரையிருந்த தமிழக அரசு தை ஒன்று தமிழாண்டின் முதல் படியால், அதுவே தமிழர்களின் தமிழ் புத்தாண்டு என சனவரி 29. ஒன்பது இரண்டாயிரத்து எட்டு அன்று அறிவித்தது சூரியன் அன்று மகர ராசியில் நகர்கிறது என்றும் ஒரு மகர ராசி பிரவேசத்திற்கும் அடுத்த மகர ராசி பிரவேசத்திற்கும் உள்ள இடைப்பட்ட காலமே ஒரு திருவள்ளுவர் ஆண்டு என்றும் கூறப்பட்டது அன்றைய நாள் பொங்கலிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்துவது வழமையாதலால் அந்நாளை புதுநாள் எனவும் கூறுவர் அதன்படி இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிருந்த தமிழக அரசும் அவ்வரசு அறிவித்த புத்தாண்டு தினத்துக்கு ஆதரவு தந்த பிரிவை சேர்ந்த மக்களும் கையில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடினர் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று தமிழக அரசின் இந்த அறிவிப்பு சில பிரிவினரிடையே அதிருப்தியை உருவாக்கியது தமிழக அரசுக்கு தமிழக பாரம்பரிய விடயங்களில் தலையிட அனுமதி உண்டா என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன ஆகத்து 23 – 2011 இரண்டாயிரத்து தமிழக அரசு மீண்டும் சித்திரை ஒன்றை தமிழ் அறிவித்தது அதற்கு 2006 முதல் 2011 வரை இருந்த தமிழக அரசை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர்